அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலறிது இந்த ஏழாவது திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல கடவுளுக்கு தனக்குவமை இல்லாதான் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை சொல்லியிருக்கிறார் கடவுளுக்கு உவமை சொல்ல முடியாது கடவுள் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏனென்றால் கடவுளுக்கு நிகராகவோ கடவுளுக்கு மேலாகவோ ஒரு பொருளும் இல்லை அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற கடவுளை சார்ந்திருப்பவர்களுக்குத்தான் மனக்கவலையை மாற்றுவது எளிதாகும் அப்படி கடவுளை தனக்கோமையில்லாத இறைவனுடைய திருவடிகளை சார்ந்திருக்காதவர்களுக்கு மனக்கவலையை மாற்றுவது கடினம் அரிது என்பதுதான் இந்த குரலுடைய பொருள் இதுக்கு முதல் குரலில் ஐம்பொறிகளின் வழியாக ஆசை சென்று பொருளை பெற வேண்டும் என்றும் இன்பம் அடைய வேண்டும் என்றும் பலவாறு மனம் சுழன்றும் அடைய முடியாத போது கவலை அடைகிறது பொறி வழி ஓடாது மனத்தை வென்றவனுடைய திருவடியை அடைந்தவர்க்கு அம்மனத்தால் உண்டாகும் கவலை உண்டாகாது நாம் அப்படியும் சிந்திக்கலாம் ஏன்னா இதுக்கு முதல் குரலில் இறைவன் பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற ஆசையை அறிவால் நீக்கியவன் பார்த்தோம் ஏன்னா நம்ம எதை கடவுளை பற்றி சிந்தித்தாலும் நம்மளை பற்றியும் சிந்திப்போம் நம்முடைய தாழ்வும் இறைவனுடைய உயர்வும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது பிறகு உயர்வு தாழ்வு என்ற நிலையை கடந்த தத்துவத்தை நாம் புரிந்து போகிறோம் இருந்தாலும் நம் எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது அந்த ஆசையை நிறைவு செய்ய வேண்டும் அந்த ஆசையை நிறைவேற வேண்டும் என்றும் விரும்புகிறோம் ஆசையோடையே இருக்கணும்னு யாரும் ஆசைப்படுறதில்லை அந்த ஆசை நிறைவேறலைன்னா கவலை ஏற்படுகிறது ஆக ஆசையே இல்லாத இன்பமே வடிவான ஒப்புயர்வற்ற இறைவனை சார்ந்திருக்கின்றவனுக்கு எப்படி கவலை வர முடியும் ஆக ஆசை துன்பத்துக்கு காரணம் அப்படின்னும் பார்த்தோம் நாம் ஆகவே ஒப்புயர்வற்ற இறைவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கவலை இல்லை அப்படியும் நாம் சிந்திக்கலாம் இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது தனக்கோமை இல்லாதவனுடைய திருவடிகளை சாரவில்லை என்றால் மனக்கவலையை மாற்றுவது அரிதுன்னு சொல்லி எதிர்மறையில் சொல்லியிருக்கிறார் எதிர்மறையில் சொன்னால் அந்த கருத்துக்கு அழுத்தம் இருக்கிறது அந்த காலத்திலாம் புத்தகங்கள் கிடையாது வாய் வழியாக சொல்கிற போது அதை சொல்கிற முறையிலேயே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவது வழக்கம் ஆக சேர்ந்தார் கல்லால் ரெண்டாவது குரலில் பார்த்தோம் எதிர்மறையில் சொன்னார் வாலறிவன் நற்றால் தொழவில்லை என்றால் கற்றதனால் ஆய பயன் அப்படின்னு சொன்னார் அதை நாம் உடன்பாட்டு முறையில் புரிஞ்சுக்கிட்டோம் வாலறிவனுடைய நல்ல திருவடிகளை தொழுதால் கற்றதனுடைய பயன் சிறப்புற்று விளங்கும் என்று பார்த்தோம் அதே மாதிரிதான் இங்கேயும் தனக்கு ஓமை இல்லாதவனுடைய திருவடிகளை சார்ந்திருக்க வேண்டும் திருவடினா ஞானம் ஒப்புயர்வற்ற இறைவனை பற்றிய அறிவை சார்ந்திருப்பவர்களுக்கு என்று நாம் பொருள் செய்து கொண்டால் தெளிவாக இருக்கும் அது சரி ஒப்புயர்வற்ற இறைவனுடைய திருவடிகளை சார்ந்திருப்பது என்றால் என்ன அந்த வழிபாடு என்ன என்ன நாம் ஒவ்வொரு குரல்லையும் பார்த்துட்ருக்கோம் இறைவனுடைய இலக்கணம் மாற்றம் பார்க்குறதில்லை அந்த இலக்கணத்துக்கு தகுந்த வழிபாட்டு முறையையும் பார்க்குறோம் ஒவ்வொரு குரல்லையும் நாம் இதை சிறப்பாக கவனிச்சிட்ருக்கோம் இங்கே ஒப்புயர்வற்ற இறைவனை வழிபடுகின்ற முறை என்ன அப்படின்னு சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நாம் நிறைய பேரோடய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்குறோம் பொருளாதாரம் பதவி இந்த மாதிரி விஷயங்களில் நாம் ஒப்பிட்டு பார்க்குறோம் படிப்பு திறமை நிறைய பேரை ஒப்பிடுறோம் இந்த ஒப்பிடுற சொபாவம் நமக்கு நிறைய இருக்குது நல்ல விஷயங்களில் ஒப்பிட்டு பார்க்குறதில்ல மகான்களை போல் நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிறத நாம் ஒப்பிட்டு பார்க்குறதில்ல நம்ம ஒப்பிடுறதெல்லாம் வந்து பணம் பதவி புகழ் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வ செழிப்பு அவங்க எவ்வளோ நகை போட்டிருக்காங்க இவங்க எவ்வளோ நகை போட்டிருக்காங்க இவங்க எவ்வளோ ஆடை ஆபரணங்கள் வைத்திருக்கிறார்கள் இவங்களுக்கு வீடு எவ்வளோ இருக்குது இவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது நமக்கு அது இல்லையே அந்த மாதிரி ஒப்பீடுகள் நிறைய இருக்குது இந்த ஒப்பீடுகளெல்லாம் துன்பம் தரக்கூடிய ஒப்பீடுகள் அதனால் எந்த விஷயத்தில் ஒப்பிடணுமோ அந்த விஷயத்தில் ஒப்பிடணும் அவங்களுக்கு இருக்கிற மகான்களுக்கு இருக்கிற மன அமைதி நமக்கு இருக்கிறதா அந்த மாதிரி ஒப்பிட்டோமானா அது நமக்கும் சமூகத்துக்கு நன்மையை கொடுக்கும் நம்ம ஒப்பீடுகள்லாம் குறைபாடுடையதாக இருக்கிறது சமூகத்துக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது மத ரீதியான ஒப்பீடுகள் மொழி ரீதியான ஒப்பீடுகள் பண்பாடு ரீதியான ஒப்பீடுகள் இப்படி நாடு ரீதியான ஒப்பீடுகள் இந்த ஒப்பீடுகளெல்லாம் ஆரோக்கியமான ஒப்பீடுகளாக இல்லை பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் விரோத மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுகின்ற பொறாமை மனப்பான்மையை அல்லது கர்வத்தை செருக்கை உண்டாக்கக்கூடிய மனப்பான்மைகளாகத்தான் இருக்கின்றன இந்த ஒப்பீட்டு மனப்பான்மைகள் ஆகவே ஒப்புயர்வற்ற இறைவனை வழிபட வேண்டிய முறை என்னவென்றால் சமூகத்துக்கும் நமக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடிய அமைதியை கெடுக்கக்கூடிய ஒப்பீடுகளை நாம் விட்டு விடுவதுதான் வழிபாடு இதனுடைய பொருளை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம்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 7708211196 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்